والله فلا هادي الا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا احمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين امنا بعد فيا عباد الله اوصيكم وايا يا اولا بتقوى الله واحذركم يوما عبثا خمرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تكونوا كالذين آمنوا موسى ارى موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وديها صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الدين بدأ غريبا وسيعود كما بدأ فطوبا للغربا وهم الذين يصلحون ما أفسد الناس من بعد من سنتي آواه مسلم نرأي ودي والوليت ندون للتأيكاك مرأي لتأي رأي ونك مافرم بخلنيتم أرساه ها الحمد لله சொலாத்தும் சலாமும் தன்னை மறந்து தன் கடமைகளை மறந்து தன்னை படைத்தவனை மறந்து தனது வால்வை அழிவிலும் இழிவிலும் நாசத்திலும் ஈடுபடுத்திக் கொண்டு அநாகரிகத்தை நாகரிகம் என்று நினைத்து வாழ்ந்த ஜாகிலியா மக்களுக்கு மத்தியில் சத்திய பாதையை தெளிவுபடுத்த வந்துவித்த சத்திய தூதர் போதகர் சருதாரே ஆலம் சாந்தி நபி முகமது முஸ்தபா சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் இந்த தீனுல் இஸ்லாம் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் உயிர் இரட்ட தியாகம் செய்த உத்தம பஹாபாக்கள் மற்றும் சாபியல் நல்லார்கள் அனைவர்கள் மீதிலும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாயலில் அதன்படி வாழ்விலே நடப்போம் என்ற நல்லெண்ணத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை நேசல்வர்களே இறுதி மூச்சுவரை அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தப்புவாலை கொண்டு செய்து கொள்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இந்த தீனுல் இஸ்லாமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹூ குரானிலே சொல்லுகிறான் ان الدين عند الله الاسلام الله உடத்துல இருக்கிற மார்க்கம் அது दीनुल இஸ்லாம் இன்னம ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் வம யபதரி 1 இஸ்லாம் தீனா फல யுகபல மின்ஹு வஹுவ பில் আখிரத்தி மினல் காஃரின் இந்த உலக வாழ்க்கையில اللہ اللہ اللہ اللہ من மார்க்கமாகறோமில் வாழ்க்கையில நாளையில நிரந்தர நஷ்டம் என்பதையும் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறார் அன்புள்ள சகோதரர்களே இந்த தீனுள் இஸ்லாம் இருக்கவே இது ஒரு பறவையுடைய இரண்டு இறக்கைகளை போன்றது ஒரு பறவைக்கு இந்த உலகத்தில் ஒரு இறக்கை தான் இருக்குமாக இருந்தால் அதனால் நிம்மதியாக வாழ முடியாது இது மாதிரி இஸ்லாமும் அன்புள்ள சகோதரர்களே ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் இருக்கிறது மாதிரி இஸ்லாம் இருக்குதே இரண்டு இறக்கைகளை போன்றது ஒன்று அன்புள்ளே அல்லும் அடியாறுகளும் சம்பந்தப்பட்டவைத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் அதுல ஏதாவது தவறு வார நேரத்தில அல்லாஹ் நாடினா மன்னிப்பான் நாடினால் சந்திப்பான் அன்புள்ள சகோதரர்களே அடியார்கள் அடியார்களோடு சம்பந்தப்பட்டவைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு ஏற்றியிருந்தால் அடியான் இன்னும் அடியானுடைய சொத்தை பறித்திருந்தால் திருடியிருந்தால் செய்திருந்தால் அன்புள்ள சகோதரர்களே அந்த அடியான் மன்னிக்கும் வரையிலே அல்லாஹு மன்னிக்க மாட்டார் சகோதரர்களே அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக ஏற்றமானது மிக சிறப்பானது மிக முக்கியமானது ஒரு பிள்ளை தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்குகள் அன்புள்ள சகோதரர்களே சொல்லுகிறது அடியார்களே அல்லா என்ன சொல்லுகிறான் நான் உங்களை படைத்ததற்காக நான் உங்களை படைத்ததற்காக முதலாவது நீங்கள் என்னை வணங்குங்கள் என்னை செய்யுங்கள் பாருங்க சகோதரர்களே அல்லாவுக்கு பின்னால நபிய கூட கொண்டு வந்து வைக்காம அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது அந்தத்தாக உங்களை பெற்றெடுத்த தாய் சந்தைகளோடு நல்ல முறையில் நடங்க என்பதாக அல்லா புரான் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல சகோதரர்களே மேலான பெரியவர்களே சகோதரர்களே அந்த தாய் தந்தைகள் வயலான நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டால் அவர்களை பார்த்து கூட சொல்லாதீங்க என்று அல்ல சொல்ல சகோதர்களே தாய் தந்தைகளை பற்றி அல்லாஹு இடங்கள்ல சொல்லுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்ணாக இருந்தா எனக்கு சந்தேகம் வந்தது நான் நபீடத்தில போய் கேட்டேன் நபி இடத்துல நான் அனுமதி கேட்டேன் என்ன அல்லாஹுடைய தூதரே ஏண்ட உமாறு யாரும் அவள் அல்லாஹுவை இணை வைக்க கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள் பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறா சேந்து நடக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறா என்று கேட்ட நேரத்தில் அந்த அஸ்மா நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் சகோதரிகளே என்ன பதில் கொடுத்தார்கள் தெரியுமா நீ என்ன சொல்லுகிறாய் உம்மா வாப்பாண்டு கிடையாது இன மொழி வித்தியாசம் இல்ல தாய் என்று வந்தா அது எந்த மதத்திலே இருந்தாலும் தாய் தாய் தான் சகோதரிகளே நம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள் உமாவோட நீங்க சேர்ந்து நடங்க சேர்ந்து நடக்கத்தான் வேணும் என்பதாக நபிகளார் நபிகலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் எடுத்து காட்டுகிறேன் இருந்த நேரத்தில் ஒரு வாலிபர் ரெண்டு கண் பார்வையும் கிடையாது கண் பார்வைய இழந்த ஒரு வாலிபர் அந்த வாலிபரிடத்தில் கேட்டேன் வாலிபரே இரண்டு கண் பார்வையையும் இறந்திருக்கிறீர்கள் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் ஏதாவது துன்பம் கண் பார்வை இல்லாத காரணத்தால ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறார் சொன்னாரு எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய நியதி எனக்கு கண் பார்வை இல்லாமத்தான் நான் இந்த உலகத்தில் வாழும் என்பது ஆனால் எனக்கு இந்த உலகம் அது என்ன கலர் அது என்ன நிறம் கருப்பா வெள்ளையா சிவப்பா பச்சையா ஒன்றுமே தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன் ஒரே ஒரு நேரத்தை நினைக்கின்ற பொழுது அது இன்னும் உள்ளத்தை துடிக்க வைக்கிறது உள்ளம் துடிக்கிறது என்பதாக சொன்ன நேரத்திலே கேட்டேன் அது என்ன என்று கேட்டேன் அந்த நேரத்தில் எந்த வாலிபர் சொன்னார் நான் பிறக்கிற நேரமே கண்டவில்லை ஓசையை நான் கேட்கவில்லை வீட்டில இருந்தது உம்மவும் தாத்தவும் மட்டும்தான் சில காலங்கள் நான் சந்தோஷமாக இருந்தேன் சில காலங்களை நான் சந்தோஷமாக கழித்தேன் ஏதோ ஒரு நாள் என்னுடைய தாயின் ஓசையை நான் கேட்கவில்லை தாயின் ஓசையை கேட்கவில்லை என்னுடைய தாத்தா வீட்டிலே கத்தி கத்தி அழுது கொண்டிருந்தேன் மாலை நேரமாகிறது அகருடைய நேரமாகிறது என்ன செய்தார்கள் தெரியுமா என்ற தாத்தா வந்து கம்பி இங்க வாங்க உம்மா இந்த உலகத்தில இருக்கிறது இது கடைசி நேரம் உண்மை மௌத்தாக இருக்கிறா வீட்டுக்குள்ள ஜனாதா இருக்குது என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த தாயுடைய நெற்றியிலே வைத்த நேரம் அந்த வாலிபர் தேம்பி தேம்பி அழுது அழுது இவ்வளோ நாளாக இந்த உலகத்திலே கண் பார்வை இல்லாமல் இருந்திருக்கிறேன் ஒரு நிமிடம் ஒரு நாள் அல்ல ஒரு கிழமை அல்ல ஒரு மாசம் இவ்வளோ காலம் சத்தத்தை ஒரு நிமிடம் கண் பார்வைய தாய் என்று கேட்டேன் ஆனால் அது கொடுக்கப்படல்ல அந்த நேரத்தை நினைச்சா இன்னும் உள்ளம் துடிக்குது என்பதாக சொல்லுகிறார்கள் அங்குள்ள சகோதரிகளே கண் பார் அன்பு வைக்கணும் சகோதரர்களே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்பயாவது கேட்டிருக்கிறோமா உமா என்ன செய்தி உம்மா உமா என்ன செய்தியுமா சுகமா இருக்கிறீங்களா உம்மா உமா தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து திரட்டுமா உமா ஒரு டீய ஊத்தி தரட்டுமா உமா என்று சொல்லிட்டு உம்மா என்ற வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில மனைவியோட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது எந்த வியாபாரத்தில தொழில கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்களே என்ற கண்ணியமான சகோதரர்களே அந்த தாய் தொலிகையாளியாக இருக்க அந்த தாய் பெரிய தீன்தாரியாக இருக்க தேவல்ல வகையில் அல்லாஹுடைய அந்த நிலப்பாட்டில் சரியான பிசி உலகத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பும் எங்களுடைய தலையில் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் சில பிள்ளைகள் குடிக்கிறாங்க காட்டுறாங்க போட்டோல ஊருக்கு உலகத்துக்கு குடுக்கிறவரை காட்டுறாங்க சகோதரர்களே இன்றைக்கு உம்மவும் பாப்பவும் ஆசைப்படுறது பிள்ளைகள் சொத்து செல்வங்களை தேடி தரோம்ன்றதல்ல அவங்க ஆசைப்படுறது எங்கட புள்ளகள் எங்கட மகன் எந்த மகள் என்னோட வந்து ஒரு பத்து நிமிஷம் திரிச்சு பேச மாட்டாங்களா இதைத்தான் ஒவ்வொரு உண்மை என்ன செய்யறேன் செஞ்சு தாங்கலே குடுக்கிற நேரத்துல அந்த கடையில இருக்கிறவரு பார்த்தாரு எந்த குறப்பாடும் சொன்னாரு வாப்பா இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே சொன்ன நேரத்தில் அந்த வாப்ப சொல்றாரு நினச்சு நான் கொண்டு வந்தேன் என்பதாக சொல்றான் அங்குள்ள சகோதரர்களே கண்ணியமான சகோதர்களே தாய் சந்தைகள் இந்த உலகத்தில் கிடைத்த சொற்கம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாட பொருத்தம் வேண்டுமா அல்லாட சந்தோஷம் வேண்டுமா அது தாய் தந்தைகளுடைய பொருத்தத்திலே சந்தோஷத்திலே இருக்குது ஒரு உம்மா ஒரு வாப்பா பார்த்து அல்ஹம் எனக்கு மகனான நான் சந்தோஷப்பட்டேன்டா கண்ணியமான சகோதரிகளே அல்லாகும் இதே வார்த்தையை தான் சொல்லுவான் உமவும் வாப்பவும் மகன பார்த்து ஏண்டா இப்படி இருக்கிறாய் திரமாட்டா என்று ஒரு காலத்தில யன் பிரதேசத்தில இருந்து வருவார் ஹஜிக்காக வேண்டி வருவார் வந்தா இந்த போர்வையை குடித்து சும்மா இல்ல உங்களுக்கு போறாங்க அலியே நீங்களும் வாங்க நீங்களும் இந்த காலத்தில் அதே போல அபு பக்கரோ மௌத்தாஹிட்டாரு உமருடைய ஆட்சி காலத்தில ஹஜ்ஜுக்கு வார நேரத்தில் ஏ எமன் வாசிகளே நில்லுங்கள் நின்றாங்க அதுலே யாரு முரா முராத் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எலும்புங்கள் மற்றவங்க உட்காருங்க பின்னால சொன்னாங்க யாரு அதுல கரண் என்ற கிளையை சேர்ந்தவர்கள் எலும்பினாங்குமா என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்க அந்த ஓய் அந்த அரசாவுடைய மலையில ஒட்டகங்களை மேய்த்து கொண்டு இருக்கிறார் சொன்ன நேரத்தில் அலிரதி அல்லாஹோ அன்பு அவர்களும் உமர் ரதி அல்லாஹோ அணு அவர்களும் ஓடுகிறார்கள் ஓடோடி போய் பார்க்கிறார்கள் தொழுதை விட்டு சலாம் கொடுக்கிறார்கள் தொழுதை விட்டு சலாம் கொடுக்கிறார்கள் கேட்டாங்க உங்களோட பேரு நான் என் பேர் அப்துல்லா நாங்கள் எல்லா அப்துல்லதானே அவர்கள் யோசிக்கிறார்கள் நபிய பாக்க வராத இந்த உவை போன்ற யுத்தங்கள்ல பச்ச மக்காவில கலந்து கொள்ளாத இந்த உவை ஒரு கேள்விக்கே கேளுமா கேளுங்களே சொன்னாங்க நீங்க இந்த சிறப்ப எப்படி அடைஞ்சீங்க இதனால நீங்க ஏன் ரசூலுல்லாவை பார்க்க வரல அந்த நேரத்தில் உை ரஹத்துல்லா சொல்லுகிறார் அந்த அமீரு பத்தா பிரதியாக அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அமீருல் முஹ்மீனின் அவர்களே எனக்கு தாய் இருந்தால் அவளுக்கு சுகமில்லை அவள் நோய் வாய்ப்பட்டிருந்தால் நான் சின்ன நேரத்தில சின்ன பிள்ளையாக இருக்க கொள்ள நான் சிறுநீர் கழிச்சா அத சுத்தம் செய்வா நான் மலஞ்சம் கழிச்சா அத சுத்தம் செய்வா நான் பார்க்கும் கண்ணாக நான் கேட்கும் காலாக பிடிக்கும் களமாக மாறினா இன்றைக்கு ஏண்ட தேவை அந்த தாய்க்கு வந்தா யாரு கிட்ட விட்டுட்டு நான் நபி அதாவது ஏந்த தாயின் மவுத்தாகினதற்கு பின்னால நபியை பார்க்க வரலாம் என்று நினைத்தேன் நபி மூத்த வரைக்கும் நான் வரல என்பதாக சொன்னார்கள் சகோதரர்களே நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தாயை பார்ப்பது நபியை பார்ப்பதை விட சிறந்தது என்றார்கள் நபி நினைச்சா சொல்லி கேளும் தக்கராசில பார்ப்போமே களிமா வருதாண்டு பார்ப்போம் நீர் தடாகத்தில் நான் தானே இருக்க போறேன் என்றார்கள் பெரியவர்களே அரபி மூன்று கோத்திரத்தை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த அரபிக் கோத்திரங்கள் அந்த மூன்று அரபி கோத்திரங்கள்ல எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்குமோ அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளுடைய உடம்புகளிலே எத்தனை கோடான கோடி உரோமங்கள் இருக்குமோ அந்த உம்மக்கு அவர்களுடைய துறாவுடைய பரக்கத்தால எதனால் அடைஞ்சாரு சகோதரர்களே இந்த சிறப்பை அடைஞ்சாரு தாய மறக்கல்ல இன்றைக்கு விலங்கு இல்ல உம்ம சிறப்பு விளங்குதில்ல சகோதரர்களே சிறப்பு விளங்குதில்லை அன்புள்ள சகோதரர்களே அழகாக வளர்த்து அந்த பத்து பிள்ளையையும் யாராவது ஒரு புள்ளைய கேட்டா கோவப்படுறா தாய் பத்து புள்ளையும் பெருசானதற்கு பின்னால ஒரு தாய் பாரமாகி சகோதரர்களே பாக்கிறீங்களா நான சொல்ற தம்பிண்ட ஜனவரிக்கு தாய் தந்தைகளை மதிக்கமா ராகு அன்பு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் நானும் நீங்களும் அல்ல சாதாரண மனிதர் களிமாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நபி கூப்பிட்டு கொடுப்பாரு ரமதாண்ட காலத்துல நோன்பு பிடித்திருக்கிறாரு நல்ல புல்ல ஆனா என்னோட அழகாக பேசினதே இல்லை என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏதோ விலகுகளை எடுத்து வாருங்கள் எரிக்கலாம் சுட்டு என்று சொன்ன நேரத்தில் விட்டேன் என்று சொன்ன நேரத்தில் களிமா வந்து உயிர் பெறுகிற சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே உண்மையான அன்பு வைக்கிறது தாயும் சந்தையும் தான் இன்றைக்கு யாரோ ஆத்தரே பழகலாம் கதைக்கலாம் அன்பு வைக்கலாம் அது ஏதோ ஒரு காரணம் அழகுக்காக அந்தஸ்து சொத்து செல்வங்களுக்காக ஆனால் சகோதரர்களே தாய் தந்தைகளுடைய அன்பு இருக்கிறேன் சகோதரர்களே அவர்கள் இந்த உலகத்தில் கிடைத்த சொத்துக்கள் இந்த உலகத்திலே கிடைத்த சுவர்க்கம் ஒரு உதாரண கதையை சொல்லுகிறேன் எழுதப்பட்ட ஒரு உதாரண கதை ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார் சில காலங்களுக்கு பின்னால் படிக்க வைக்கிறாள் உம்ம வாப்பவோடு சேர்ந்து பிரயாணம் போகேலா உம்ம வாப்பவோடு சேர்ந்து சாப்பிடுலா அது மாதிரி தான் அந்த மகனுக்கும் ஏன் தாய் ஒற்றை கண் குருடியாக இருக்கிறாள் மாணவர்கள் குழப்புவார்கள் பரிகாசம் செய்வார்கள் என்பதற்காக தாயே நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம் நான் படிக்கிறேன் முன்னேறுகிறேன் இதற்கு பின்னால் நீங்கள் என்னை பார்க்க வந்தால் நான் வெகு தூரம் சென்று விடுவேன் என்பதாக சொல்லி சில காலங்களுக்கு பின்னால் தாய்க்கு இருக்க முடியாது தாய் பார்க்க வருகிறாள் தாய் பார்க்க வருகிறாள் மகனை காணவில்லை முகவரியை மாத்திரம் சொல்லிவிட்டு மகன் சென்று விட்டான் படிக்கிறான் முன்னேறுகிறான் சில காலங்களுக்கு பின்னால் ஒரு கடிதம் வருகிறது மகனே நான் வைத்திய சாலையில் இருக்கிறேன் மகனே நான் வைத்திய சாலையில் இருக்கிறேன் முடிந்தால் என்னுடைய ஒரு கண்ணால் நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் முடிந்தால் வந்து பார்த்து கொள் சொல்லி அந்த கடிதத்திலே குறிப்பிலே சொல்லுகிறாள் எழுதியிருக்கிறாள் வீட்டிலே ஒரு கடிதமும் இருக்கிறது அதையும் வாசித்து வா என்பதாக எழுதியிருக்கிறது மகன் போகிறான் வீட்டுக்கு போய் கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது மகனே என்னுடைய முகத்திலே ஒரு கண் என்பதற்காக வேண்டியா என்னை வெறுத்தாய் என்னை பார்க்க மறுத்தாய் மகனே நீ எப்பொழுதாவது என்னிடத்திலே கேட்டிருக்கிறாயா சாயே உங்களோட மொத்த கண்ணுக்கு என்ன நடந்தது என்று இதுதான் உண்மை மகனே வைத்திய சாலையிலே உன்னை பெற்றெடுத்தேன் மானே ஏந்த முகத்தில அல்ல ஒரு கண் ஓண்ட முகத்தில மகனே என்னுடைய முகத்திலே இரு கண்கள் ஆனால் வைத்தியர் கெஞ்சினேன் கதறினேன் வைத்தியர் சொன்னார் முடிந்தால் உன்னுடைய கண்ணை கொடுக்கலாம் என்று சொன்னார் சம்மதித்தேன் கண்ணை கொடுத்தேன் மகனே நீ என்னுடைய கண்ணாலையா என்ன பார்க்க மறுக்கிறாய் என்று சொன்ன நேரத்திலே மகனுக்கு ஞானம் பிறக்கிறது நோக்கி ஓடுகிறான் தாயை பார்க்கலாம் என்று நினைத்து ஓடுகிறான் போத்தர்களே இல்லையா சகோதரர்களே பத்து மாதங்கள் சுமந்து வளர்த்து எமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டா ராவில் இரவெல்லாம் தூக்கம் இல்ல இரவெல்லாம் தூக்கம் இல்ல பிள்ளைகள் வீட்டுல இல்லாட்டி நாங்க சில வீடுகளை பார்க்கிறோம் சில தாய் தந்தைகள் சில மாமிசங்களை கூட வாங்க மாட்டாங்க சம்முளையும் திங்கட்டு காலத்தை கழிப்போமே என்னோட இல்லாட்டி என்னது சந்தோஷம் எதற்காக இன்பம் சகோதரர்களே அப்படி பேசக்கூடிய செய்கிறார்கள் பாருங்கள் எமது நாட்டிலே நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர் இல்லங்கள் அதிலே ஏழாயிரத்தி கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஆயிரத்தி அறுநூத்தி மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள் கரடு முரடாக பேசி தன்னுடைய தாய் தந்தைகளோடு அன்பாக பேசாமல் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனநோயால் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு எந்த மருந்தும் இல்லை அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு எந்த மருந்தும் இல்லை அவர்களுக்கு இருக்கிற மருத்துவம் என்ன தெரியுமா எந்த பிள்ளைகளால அவர்கள் மனது உடைக்கப்பட்டார்களோ மனது பாதிக்கப்பட்டார்களோ அதே பிள்ளைகள் தொடர்ந்து ஆறு மாதங்கள் பேசினால் அதுதான் அவர்களுக்குரிய மருத்துவம் என்பதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் அண்மையிலே ஒரு அதாவது முதியோர் இல்லத்திற்கு பொறுப்பான ஒருவரை சந்தித்தேன் சொல்லுகிறார் ஹசரத் ஒரு கோல் வருகிறது ஒரு கோல் வருகிறது ஒரு மகன் பேசுகிறார் வேறு யாரும் இல்ல என்னோட முஸ்லீம் ஒரு மகன் பேசுகிறாரு வாப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா கேட்டங்களாம் எதற்காக ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க போறீங்களா ஏதாவது ஒன்று கொடுக்க போறீங்களா இல்ல எந்த வாப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்க்கவதற்கு தான் அன்புள்ள சகோதரர்களே தாய் தந்தைகளுடைய பொறுமதியை விளங்காமல் இருக்கிறோம் எங்க எல்லாம் அல்லா குரான் தொழுகைய நிலை நாட்டிங்கோடு சொல்லுகிறான் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் எங்க எல்லாம் சொல்லுகிறானோ அங்க எல்லாம் அடுத்ததாக அடியார்களே உங்களை பெற்றெடுத்ததற்காக அந்த நன்றியை மறக்காம தாய் தந்தைகளுக்கு நீங்கள் நன்றியை சொல்லுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறார் ஒரு மனுஷனுக்கு அல்லாட ரஹ்மத் போய்கொண்டே இருக்கிறது கேட்டாங்க அவர் செஞ்ச அமலுங்க அல்லாஹு சொல்லுகிறான் முதலாவது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில யார பத்தியும் பொறாம வந்தது இல்ல யார பத்தியும் பொறாமப்பட்டே தம்பிய வளர்ச்சியை நண்பன்ற வளர்ச்சிய நண்பனிக்கு பார்க்கலாது என்னோட படிச்சான் இன்றைக்கு டாக்டர் ஆகிட்டான் என்னோடு படிச்சான் இன்றை லாயர் ஆகிட்டான் என்னோடு படித்தவன் இன்றைக்கு கொழும்புல நாளை கடையாம் ஹார்ட் அட்டாக் வரும் மாதிரி இருக்குது சகோதரர்களே ரெண்டாவது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில லா எம்மா யார பார்த்தும் யார பற்றியும் குறை பேசியதில்லை சொன்ன வரலாறு இல்ல மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மனிதன் இருக்கிறாரே கண்ண மூடி துறக்கிற அளவு கூட பெத்தெடுத்த தாய் தந்தை தந்தையுடைய மனத்தை நோகடித்ததில்லை இன்னைக்கு ஒருசா வருஷம் முடிச்சு கொடுத்தாராம் வாழ்க்கையில பொறாமது யார பத்தியும் குறை பேசியதில்ல மூணாவது கண்ண மூடி துறக்கிற அளவு கூட பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய மனத்தை நோகடிக்கல்ல உம்மவோட பேச நேரம் இல்லை வாப்ப கோ கோபம் வருக்கிறீங்களா வியாபாரத்துல பறக்க தரும் நினைக்கிறீங்களா சொம் கரு சகோதர்களே சிறுபிராயத்தில சின்ன நேரத்தில சிறுநீர் கழிச்சாலும் அணையாடைய மாத்தி இரவு 2 மணியாக இருந்தாலும் ஒரு கா இந்த இடத்துல தூங்க வைக்கிறேன் சக்கரா பிறந்ததற்கு பின்னால பார்க்கும் கண்ணாக மாறுகிறாள் கேட்கும் காலாக மாறுகிறாள் சகோதர்களே பிடிக்கும் கரமாக மாறுகிறாள் சகோதர்களே சொன்னார்கள் அலைகி வசல்லம் அவர்கள் மனைவியை பக்கத்திலே வைத்துக்கொண்டு தாய ஒதுக்கிற காலம் வந்தா மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தாய ஒதுக்கிற காலம் வந்தா மனைவி சாப்பிட்டத கழுகோனும் நண்பர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு வாப்பவ ஒதுக்கிற காலம் வந்தா இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டாளி மாறு வந்தா பாபா தீ கொண்டு வாங்க பாபா சகோதர்களே சொன்னாங்க ரசூலுல்லா மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தாய காலம் வந்தா நண்பர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தந்தைய காலம் வந்தா நெருப்பு மலைய எதிர்பாருங்க ரசூலுல்லா சொல்லலாம் மேலான சகோதரர்களே நபி ஆறு வயது நபி ஆறு வயது சண்டை வாப்பதில்லை தம்பிமார் இல்ல நான் போனாங்க ஒரு மாத காலமாக மதீனாவிலே தன்னுடைய சொந்த பந்தங்களை காட்டி கொடுத்தார்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை காட்டிக் கொடுத்தார்கள் அதற்கு பின்னால கேட்டாங்க நாங்க மக்காவுக்கு போவோமா மகனே மக்காவுக்கு போவோம் வாராங்க நபி அவர்கள் நபியுடைய தாய் உம் ஐமன் ரதி அல்லா அதாவது நபியுடைய தாய் ஆமீனா ரதி அல்லாஹோ அண்ணா அதே போல உம் ஐமன் ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்களும் மூன்று பேர்களும் வருகிறார்கள் ஐந்து அபுா என்ற மலைக்கு மேலால அபுவா என்ற அந்த சின்ன காட்டுக்கு மேலால ஏறி வாறாங்க ஒருத்தம் ஏற்படுகிறது அவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது ஈருலக தலைவர் முகமது அலஹி வசல்லம் அவர்களுடைய தாய் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறார்கள் என்ன செய்யறா தெரியுமா சண்ட மகன் அனைத்து கொள்ளுகிறார்கள் மடியிலே படிக்க வைத்து மகனே மொஹந்ததே இந்த உலகத்திலே நீ ஜெய்பாய் மகனே மின்வாய் மகனே தலை சிறந்த ஒருவனாக வாலுவாய் மகனே என்று வார்த்தளை சொல்லி சொல்லி அவர்களுடைய தாய் மரணித்து விடுகிறார்கள் சகோதரர்களே அந்த காட்டில் அல்லாவுக்கு தெரியாமல் அமௌாகினாங்க அந்த ஜனாதாவை அடக்கிறதுக்கு யாரும் இல்லை ஏதோ ஆற்றையர்கள் அடக்கிவிட்டார்கள் கடனை நிறைவேற்றி விட்டார்கள் வாராங்க ரபல்லாக நபியுடையண்டுகிண்ட ஓடோடி போய் அந்த கொபரி கிட்ட போய் மண்ணெல்லாம் அள்ளி வீசி வீசி தாயே உம்மா இந்த உலகத்துல நீங்க இல்லை என்றா நீங்க இல்லாட்டி எனக்கு வால் ஏனாது என்பது தெரியும் தானே என்று சொல்லி மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு போறாங்க ஒரு இரு வருடம் ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னால ஹஜிக்காக வேண்டி நபி அவர்கள் சஹாபாக்களோடு வருகிறார்கள் சகாபாக்களோடு மக்காவுக்கு பல வழிகள் இருந்தும் அந்த இடத்துல இரவு கழிக்க வைத்தாங்க கபு அடியில போய் வியார செய்ய போய் கபிரடியில போய் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் தாயே தாயே ஏண்ட அறுபத்தி வயதில முஹம்மத நீங்க அடைஞ்சிருந்த நேரத்தில் நீங்க என்ன பெற்றுக் கொண்டிருந்த நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டியிருந்து அந்த நேரத்தில் நீங்க கூப்பிட்டிருந்தாலும் அல்லாவோட நான் முனாஜா அல்லாவோடு கதைத்துக் கொண்டிருந்தாலும் தாயே அதை நான் உட்டு ஓடி வந்திருப்பேன் தாயே என்பதாக அன்புள்ள சகோதரர்களே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹோடு அந்த முகமது அனாதையாக வளர்ந்தும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை மறக்கல்ல தாய் தந்தைகளை மறக்கல்ல எனவே அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக சொல்லுகிறேன் கஷ்டமாக இருந்தால் அந்த நண்பனோடு கோவை பதற்றி இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் ஒரு தாய் தந்தையாக இருந்தால் பலா சுத்தையாகுமா மார்க்கத்துக்கு எதிராக பேசினால் நீங்கள் அதற்கு வழிபட வேண்டாம் உலக அனைத்து காரியங்களிலும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நடக்கத்தான் வேண்டும் என்பதாக சொல்லுகிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே யாரெல்லாம் தாய் சந்தைகளை அடைந்திருக்கிறோமோ அந்த தாய் சந்தைகளோடு அழகாக பழகுவோம் அன்பாக பழகுவோம் அவர்கள் இந்த உலகத்திலே கிடைத்த சொத்து என்று நினைப்போம் எனவே யாரெல்லாம் தாய் தந்தைகளை இழந்து மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாராங்க ஏ அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஏ அல்லா அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால் நீ எங்களை மன்னிப்பாயாக அவர்களோடு அன்பாக நல்ல முறையிலே பழகுவதற்கு எங்களுக்கு மேலான சுவர்க்கத்தை தருவாயாக சக்கராத்துடைய நேரத்திலே களிமாவை தருவாயாக மேலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எம் அனைவருக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம்களுக்கும் தருவாயாக